சீரராஜெல்வம் போல் சீர்கபெய்ய நாசான் வீரராக இருக்கப்போ அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரிய நாராயண சதகம் தொடர் உபன்யாசத்தின் இன்றைய உபயதாரர்களான திரு கே வைத்தியநாதன் அவர்களே திரு ஏ ரங்கநாதன் அவர்களே திரு இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் சூரிய சதகம் சென்ற உரை முடிந்த பிறகு பல அன்பர்கள் என்னிடம் வந்து இந்த ஸ்லோகங்கள் மிக கடுநடைத்தாக இருப்பதாக சொன்னார்கள் ஒரு நண்பர் சொன்னார் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை படிக்கிறதுக்கு பேசாம ஆதித்த கருதம் படிச்சுட்டு போயிடலாமே அதுவும் சூரியனை பற்றி தானே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னார் ஒரு நண்பர் சொன்னார் நான் இன்னும் புஸ்தகம் வாங்காமல் இருக்கேன் வாங்காமலே இருந்துடலான்னு நினைக்கிறேன் அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னார் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கிற போது எனக்கு என்ன தோணித்தன என்கிட்ட ஏதோ கோளாடுறதுக்குன்னு தோணித்தேன் அதாவது இந்த ஸ்லோகங்களை போதிய அளவு நாம் அவங்களுக்கு விளக்கி சொல்லலையோ அப்படின்னு யோசனை பண்ணினேன் நான் சென்ற வாரம் என்ன சொல்லியிருந்தேன் மொத்தம் நூறு ஸ்லோகம் வருது ஒரு வாரத்துக்கு அஞ்சு ஸ்லோகம் வீதம் கவர் பண்ணி இருபது கிளாஸில் முடிச்சுடலான்னு சொன்னேன் நான் ஆனால் இவ்வளவு டிஸ்கரேஜிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு அந்த ரேட்டில் போனால் ஒன்றும் சரிப்படாத போல் இருக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிட்டா நல்லது என்று இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்லோகம் கவர் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு முடிவுக்கு வந்தேன் அது மட்டும் இல்லை பிண்ட பொழிப்பாக சொன்னால் ஒன்றும் பிரயோஜனப்பட மாட்டேங்குது இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற புத்தகத்தில் மேலே தேவநாகரியில் ஸ்லோகம் போட்டிருக்கிறாங்க அப்புறம் தமிழ் எழுத்துல ஸ்லோகம் போட்டிருக்கிறாங்க கீழே அதனுடைய மொத்த அர்த்தத்தை போட்டிருக்காங்க போடல இப்ப சரி தேசிகளுடைய ஸ்ரோத்திர மாலை வார்த்தை வார்த்தையா பிரிச்சுக்கு அர்த்தம் போட்டிருப்பாங்க இதுல அப்படி போடல அதனால வந்து மக்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாம போகுது அதனால அவர்கள் கொடுக்காத பதப்பொருளை நான் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் வார்த்தை வார்த்தையா சொல்லி இன்ன வார்த்தைக்கு இன்னது அர்த்தம் அப்படின்னு சொல்லி விளக்கலாம் என்று நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த புத்தகங்களை வரவழைச்சு இது எவ்வளவு ஒரு அரிய சாஸ்திரம் அதை வந்து இவ்வளவு தூரம் டெரோகேட்டரியா இது எல்லாம் வருது ரிமார்க்ஸ் எல்லாம் ரொம்ப டெஸ்கரேஜிங்கா இருக்கு அதனால இதை வந்து நீங்கள் படிக்கணும் இந்த ஸ்லோகங்களை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பாடுபடுறேன் இந்த வாரம் இரண்டாவது ஸ்லோகம் தொடருவோம் பக்தி பிரபாய मुकुल कुटी क्रोडले नाम कुर्वते ये कालाकार ாத்து முக்கலப்புட குடிக்கோட்டரோடீனீம் ஆகிரம கமலவனோடனே காலபதிவசுவம் கல்யாணவக கிராசு கிசலயோச்சயஸ்த பாஸ்கரஸ்யான கே போட்டிருக்க செந்தளிர் போன்ற சூரியனுடைய கதிர் வணங்கி துதிக்கும் பக்தனுக்கு தாமரை மொக்களுக்குள் உறையும் திருமகளை தானமாக வழங்க தாமரை திறப்பது போல அம்மலையை மலரச் செய்கிறது யமனுடைய மேனை போன்ற இருள் விழுங்கிய உலகின் பயத்தை நாசம் செய்யும் பாஸ்கரனின் கதிர் உங்களுக்கு மங்களம் உண்டாக்குமாக இதுல மேலோட்டமா நீங்க படிச்சீங்கன்னா இது என்ன இவர் பிரமாதமாக சொல்லிவிட்டாரு சராசரியா எந்த பாமர மனிதனுக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை தானே இவர் சொல்றாரு என்று தோன்றும் அதாவது சூரியன் உதிக்கிது அதனால தாமரை மலருது இதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா தன்னை வணங்கும் பக்தனுக்கு தாமரைக்குள்ளே இருக்கிற மகாலட்சுமியை காட்டி தருவது போல சூரியன் செய்கிறான் ராத்திரி பூரா இருட்டில் விழுங்கப்பட்ட இந்த உலகம் மறுபடி வெளிச்சத்துக்கு வரட்டும் என்று சூரியன் செய்கிறான் அவன் உங்களுக்கு அருள் செய்யட்டும்ங்கிற மாதிரி இருக்கு இதில் சூக்மமா ரொம்ப அர்த்தம் இருக்கு இந்த ஸ்லோகங்களை பாடினா குஷ்டரோகம் போகுது குருளா இருக்கிறவனுக்கு கண்ணு சகல ரோகங்களும் நீங்குது சகல கஷ்டங்களும் நீங்குதுன்னா அந்த ஸ்லோகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வேதார்த்தமான சில ரகசியங்கள் அதை கொஞ்சம் நிதானமாக பார்க்கும் ஆமாம் நீங்கள் வைத்திருக்கிற புத்தகத்திலே இருபத்தாறாவது ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் கண் உடனடியாக குரலனுக்கும் கிடைக்கும் அப்படின்னு போடுறது எவ்வளவு பக்தி விசுவாசமா சொன்னா அவ்வளவு கிடைக்கும் ஆனா அந்த இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தா கூட ஒன்னும் விசேஷமா இருக்கிற மாதிரி தெரியல காரணம் என்னன்னா உள்ளுரை பொருள் இரண்டு வரிகளுக்கு இடையே அடங்கி கிடக்கும் ஆழமான அர்த்தத்தை எடுத்து சொல்றதுக்கும் ஆள் இல்லை அதை அச்சு போடுறதுக்கும் ஆள் இல்லை நீங்க அந்த கண்ணோட்டத்தில் படிக்கணும் இந்த ஸ்லோகத்திலே இவர் என்ன சொல்றாருன்ன தாமரை மலர்கிறது உள்ளிருக்கும் திருமகள் வெளிவருகிறாள் அது சூரியனுடைய கதிராலே நடக்கிறது என்றால் இங்க சூரிய நாராயணன் தன்னுடைய ஞான கதிரை வீசி இதய கமலத்துக்குள் இருக்கும் திருமுக கடாட்சத்தை வெளிக்கொணர்கிறான் அதான் தத்வார்த்தம் மகாலட்சுமி திருமகள் தாமரை மலரிலே இருக்கிறாள் அப்படின்னா கிராமந்தோறும் தாமரை குளங்கள்ல எவ்வளவு தாமர புஷ்பும் பார்க்கறோம் ஒவ்வொரு தாமரை பூலையும் அவ உக்காந்துருக்கிறா சூரியன் ஒளி பட்ட உடனே தாமரை விரியுது அப்படின்னு சொன்ன கிராமத்தில் இருக்கிறவன் கேப்பான் தாமரை விரியுது சரி பாக்குறேன் திருமகளை காணவன் இன்னமும் திருமகள் உள்ளிருந்து வர்றான்னு சொல்றாங்களே எங்க இருக்குன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் தாமரை என்பது கவிழ்ந்து இதய தாமரை மொட்டை குறிக்கிறது சூரியன் என்பது உள்ளிருக்கிற சூரிய நாராயணனுடைய ஞான ஒளியை குறிக்கிறது சூரிய நாராயணனுடைய அருள் இந்த இதய தாமரையரை விழுந்தவுடனே அது உடனடியாக நிமிர்ந்து விரிகிறது உள்ளே ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் உலகியல் செல்வங்களுக்கும் காரணபோதையாக இருக்கக்கூடிய திருமகள் வெளிப்படுகிறாள் மகாலட்சுமி கடாட்சம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த மகாலட்சுமினா யாரு அந்த அருள் பெறுவதற்கு வழி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவனுக்கு தான் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்குது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால எப்படி முடியும் என்றால் பகவானுடைய கிருபை தேவைப்படுகிறது அதான் சொல்ற பக்தி பிரஹ்வாய தாத்தம் பக்தி பிரஹ்வாய அப்படின்னு சொன்ன இந்த பிரஹ்வ அப்படிங்கிற சொல்லுக்கு சம்ஸ்கிருதத்தில் வளைந்து வணங்குதல்னு அர்த்தம் பெண்மணிகள் தரையில் விழுந்து வணங்குகிற போது எப்படி வணங்குற வணங்கும் போது நிமிந்துகிட்டு வணங்கக்கூடாது பக்தி பிரவாய என்றால் பக்தியினாலே வளைந்து வணங்கும் பக்தனுக்கு தாத்தும் தாத்தும் கொடுப்பதற்கு எதை கொடுப்பதற்கு என்றால் முகுல புட குடி கோட்டர குரோடீனாம் லட்சுமி அதாவது முகுளம் என்றால் தாமரம் ஒட்டு புட்ட என்றால் அதுக்குள்ள நடுவில் எல்லா இதழ்களும் விரிஞ்ச பிறகு விரியாம ஒன்னு குமிழ்ந்து இருக்கும் அதுக்கு பேரு முகுள புட்டன்னு சொல்றேன் அந்த குட்டி கோட்டர குரோடலி நாம் குட்டி என்றால் ரெசிடென்ஸ் இருப்பிடம் கோட்டர என்றால் வந்து உள்ள இருக்கிற கேவிட்டி தாமரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேவிட்டியை சொல்லுவாங்க குரோடலீனாம் என்றால் அந்த தாமரை மொக்குலுக்குள்ளே திருமகள் உரைந்திருக்கிறாள் அந்த மகரந்தத்துக்குள்ளே உரைந்திருக்கிறாள் அந்த குரோடலீனாம் அங்கு வசிப்பவளாகிய லக்ஷ்மியின் திருமகளை ஆக்கிரஷ்டு காமா இவ எழுந்து வா என்று சொல்லுவது போல இவன போல என்ன நடக்குது கமல வன உத்காட்டனம் குருவத்தே தாமரைடுகளை உத்காட்டனம் உத்காட்டனம்னா திறக்க வைத்தல் சாதாரணமாக இப்போ தமிழில் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக தமிழ் சொற்களையே பயன்படுத்தி மற்ற வட சொற்க குறைஞ்சி போச்சு ரொம்ப ஆனால் நீங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா மாதிரி மாநிலங்களுக்கு போனீங்கன்னா அவங்க பாஷையில் வடமொழி ரொம்ப கலந்துருக்கு பிரதான மந்திரி பர்த்தாரே உத்காட்டனை மாடுத்தாரே உத்னப்பு விழா நடத்துகிறார் பிரதான மந்திரி திறப்பு விழா நடத்துகிறார் என்றால் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது விழா கமலவன உத்காட்டனம் கூறுவதே தாமழை காட்டின் மூடிய அந்த இதழ்களை திறக்கும்படி செய்கிறது எது ஏ என்றால் சூரியனுடைய கதிர்கள் அந்த சூரியனுடைய கதிர்கள் என்ன செய்யுதுடா அப்படின்னா காலாக்கார அந்த கார ஆன காலாக்கார என்றால் கால என்றால் யமன் ஆக்கார என்றால் போல யமனுடைய வடிவை போல அந்த இருள் ராத்திரியில பாத்தீங்கன்னா இந்த உலகமானது இருளால் மூடப்பட்டிருக்கிறது பௌர்ணமி நில அன்னைக்கு கூட நீங்க வந்து பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல எல்லா வேலையும் செஞ்சிட முடியுமா ஏதோ கணவன் மனைவியும் உட்காந்துக்கிட்டு இவதான் என் மனைவி இவ தான் என் புருஷன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க பொடி எழுத்துல வந்து லெட்டர் எடுக்க முடியுமா தந்தி அடிக்க முடியுமா ஆராய்ச்சி பண்ண முடியுமா அதுக்கு வெளிச்சம் போதாது அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் சில சமயத்தில் கடற்கரையில் உட்காந்து பார்க்கற போது கொஞ்சம் தலைமுடி உருண்டு கிடக்கும் அதை பார்த்தா என்னமோ பெரிச்சாளி வர்ற மாதிரி இருக்கும் இவ்வளவுக்கு நிலா முழு நிலவுதான் அந்த வெளிச்சம் போதாது அதனால பௌர்ணமி நிலவினாலே உலகம் மூடப்பட்டிருந்தாலும் கூட அதை இருட்டுதான் சொல்லுவார்கள் வெளிச்சம்னு எதை சொல்லுவாங்க பொழுது விடிந்து சூரியன் வந்தால் வருவதைத்தான் வெளிச்சம் என்று சொல்லுவார் அந்த வெளிச்சத்தில் தான் எழுத முடியும் படிக்க முடியும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் அதனால சொல்கிறேன் அந்தக்கார ஆனன ஆனனம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் ஒரு டிஃபெக்டிவ் முகத்துக்கும் ஆனனம்னு தான் சொல்லுவாங்க வாய்க்கும் ஆனனம்னு தான் சொல்லுவாங்க முகம் அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் வாயுன்னு அர்த்தம் வரும் ஃபேஸுன்னு அர்த்தம் வரும் இங்கே இருள் என்ற ஒரு எமன் வடிவை போல் இருக்கும் அரக்கனின் வாயிலே விழுந்திருக்குதான் பூ இந்த உலகத்தை இருள் விழுங்கி இருக்கிறதே பதித்த ஜகத்து பதித என்றால் விழுந்திருக்கிற ரகுபதி ராகவ ராஜா ராம் பாவன சீதாராம் பத்தித என்றால் பாவம் செய்து ரொம்ப கீழே விழுந்தவன் அப்படிப்பட்டவனை பாவனையாய் இந்தியாக அதை பொழுது விடுவதற்கு எந்த கராகா பாஸ்கரசம் என்றால் ஒலிகரங்கள் அந்த சூரியனுடைய ஒளிக்கரங்கள் கடைசி வரியில் கடைசி வார்த்தாரு கராகா பாஸ்கரஸ்யிர் போன்ற கிசலயம்னா தளிர்கள் ருச்சையா கதிர்கள் கிசலயம் என்ற தளிர் போன்ற ஒளிக்கரங்கள் தே என்றால் உங்களுக்கு இந்த சுலோகத்தை படிக்கிற உங்களுக்கு என்ன வேணுமா அதுக்கு முந்தின கல்யாணம் வக கிரியாசு மங்களங்கள் அனைத்தையும் வக உங்களுக்கு செய்யட்டும் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா மடமடனு சொல்றதா இருந்தா தன்னை வணங்கி வளைந்து துதிக்கும் பக்தனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எண்ணின சூரியன் என்ன செய்கிறான் என்னை வணங்குகிறாய் என்னைவிட உனக்கு அதிகம் தேவையானது மகாலட்சுமி தான் ஏன்னா மகாலட்சுமி தான் பணம் கொடுக்கறவ படிப்பு கொடுக்கறவ உலகில் வரங்கள் கொடுக்கறவ அந்த மகாலட்சுமி உங்கள் உலகத்திலேயே இருக்கு இங்கே வைகுண்டத்துக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு போக எங்கேன்னு கேட்கறியா உங்க உங்கள் ஊரில் இருக்கிற தாமரை குளங்களில் இருக்கிற தாமரைக்குள்ளே அவள் இருக்கிறாள் அதனால அந்த தாமரை மலர்கள் இப்பொழுது முட்டுக்களாக இருக்கின்றன அவற்றை மலர்விக்கிறேன் உள்ளிருந்து திருமகள் வெளியே வருவாள் அவருடைய கடாட்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தன்னை வணங்குகிற பக்தர்களுக்கு பிரதி உபகாரம் செய்வது போலே சூரியன் தாமரைகளை மலர செய்கின்றான் அப்படிப்பட்ட சூரியன் இன்னொன்றும் செய்கிறான் இரவிலே இருளிலே நாம் மூடி கிடக்கிறோம் இருட்டுங்கிறது நமக்கு மெஞ்சி போனா ராத்திரி பத்து பன்னெண்டு மணி நேரம் இருந்தாதான் போதும் அதுக்கு மேலே இருட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம் உலகத்தில் சில இடங்கள்ல அண்டார்டிகா மாதிரி சில இடங்கள்ல ஆறு மாசம் வெயிலாம் ஆறு மாதம் இருட்டான் கண்டினியூவஸா அந்த ஆறு மாசம் இருட்டில் மனுஷன் என்ன பாடுபடுவான் அதனால இரவு மட்டும் இருட்டா இருப்பதே நமக்கு பிடிக்கல இவ்வளவுக்கும் நமக்கு பல்பெல்லாம் இருக்கு பவர் கட் ஆயிட்டா போச்சு அதனால நமக்கு ராத்திரியும் பகலா இருக்கணும்னு நினைக்கிறோம் இருளை யார் விரும்புவார் உழைத்து களைத்து உறங்குகிறவனுக்கு தான் இருள் மற்றவர்களுக்கு இருள் சிக்கல் தான் அல்லது அவன் தீயவனாய் இருக்க வேண்டும் திருடனாய் இருக்க வேண்டும் அவனுக்கு தான் ராத்திர இஷ்டமா இருக்கும் இந்த இருள் என்ற பேய் தன் வாயிலே போட்டு இந்த உலக பந்துவை விழுங்கி இருக்கிறது இந்த உலகம் முழுக்க இருட்டு அதை அந்த இருட்டு என்ற அரக்கனுடைய வாயிடமிருந்து மீட்டு வெளிக்கொணர்வதற்கு சூரியன் என்ன பண்றான்னா செந்தளிர் போன்ற தன் கிரணங்களாலே தன் கரங்களாலே ஆயிரம் கைகள் ஆயிரக்கணக்கான கைகள் சூரியனுக்கு இருக்கு எல்லாம் ஒளிக்கைகள் அந்த ஒலிக்கைகளாலே இந்த உலகத்தை இருளி என்ற அரக்கனின் வாயிலிருந்து மீட்கும் அந்த சூரியன் தன் கதிர்களாலே உங்களுக்கு சகல மங்களையும் உண்டாக்கட்டும் அப்படின்னு அப்போ அசதோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வாருங்கள் உபனிஷதும் அதுதான் சொன்னது சாவிலிருந்து வாழ்வுக்கு வாருங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வாருங்கள் நாம் அனைவரும் இருளில் இருக்கிறோம் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் சூரியனை அன்றாடம் வழிபடுகிறவர்களுக்கு கண்களில் ஒரு தேஜஸ் இருக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் அந்த காலத்தில் படிக்காத தாத்தா பாட்டி கூட தினமும் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க அவங்க சொல்லி தர்ற யோசனையும் அவங்க போடுற கணக்கும் அவங்க கண்களில் இருக்கிற தீட்சணியும் நமக்கு இருக்காது காரணம் அங்க உள்ளிருக்கிற சூரிய நாராயணன் அறிவை பெருக்குகிறான் கண் ஒளியை தருகிறான் உங்களுக்கு வாழ்விலே ஒளி உண்டாகட்டும் இருள் நீங்கட்டும் திருமகள் தேடி வரட்டும் தாமரை மலர் வைக்கிறான் நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் எல்லா பூக்களும் சூரியனை கண்டு மலர்றது அது சந்திரனை பார்த்தா மலரும் தாமரை சந்திரனை பார்த்தா மலராது அது என்ன காரணம் புஷ்பங்களுடைய தன்மை என்னன்னு இந்த தாமரை புஷ்பமானது கொடுக்கக்கூடிய தேனில் கூட சாத்விகமாக இருக்கிறது இப்ப வாழைப்பூ தேன் இருக்கு அதுல ரஜோகுணம் இருக்கு மற்ற புஷ்பங்களுடைய தேனெல்லாம் ராஜசமானது தாமிரப்பூவுடைய தேன் மட்டும் சாத்விகமானது அந்த தாமரை பூவனுடைய விதை மணி மாலை இருக்க அது ஜபமாலைக்கு உரியதாகிறது தாமரை கொட்டை முதற்கொண்டு ஜபமாலையாகிறது தாமரை இலைகள் தாமரை இதழ்கள் தாமரை மகரந்தம் தாமரை தேன் தாமரை தண்டு எல்லாமே சாத்விகமாக இருக்கிறது அப்போ ஞான விருத்திக்கு சந்திர ஒளி தேவையில்லை சூரிய ஒளி தான் தேவை அப்போ ஞான விருத்தி அறிவொளி உலகியல் வெளிச்சம் இவற்றுக்கு நாம சூரியனை தான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு ஒரு தடவை சந்திர தரிசனம் ஒரு வேலை பார்ப்பாங்க மற்றபடி ஏழு மணிக்கு நிலவ கும்பிடுவோம் தூங்கிக்கிட்டு திடீர்னு பன்னெண்டு மணிக்கு தினம் எந்திரிச்சே போய் போய் கும்பிட்டு வாங்கடா மந்தன சொல்லி அப்படி நிலவ மறுபடியும் விடிய காலம் அஞ்சு மணிக்கு போய் நிலவ கும்பிடுறாங்களா பழக்கம் இருக்கா இல்ல காரணம் என்னவென்றால் நான் முதல் நாள் சொன்னது போலே கண்கண்ட தெய்வமாய் ஒலிக்கடவுளாய் இருப்பவன் சூரியன் ஒருவன் தான் அவன் தான் சந்திரனுக்கும் வழிச்சந்திருக்கிறான் நட்சத்திரங்களுக்கும் வழிச்சந்திருக்கிறான் இந்த உலகில் உள்ள உயிர்களை இயக்குகிறான் நம்ம உடம்புல பாம்பு வேஷம் ஏற்பட்டுச்சுன்னா உடம்புல அவன் செத்து போயிட்டானா இல்லைன்னு பாக்குறதுக்கு உடம்ப தொட்டு பார்ப்பாங்க ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா உயிர் போயிடுச்சேன்னு அர்த்தம் அந்த உஷ்ணம் இருக்கிற வரைக்கும் தான் அங்க உயிர் இருக்கு இந்த உலகுக்கு உயிர் உஷ்ணத்தை கொடுத்து கொண்டு இருக்கிற அவன் உங்களுக்கு திருமகள் அருள் கிடைக்கும்படி செய்யட்டும் அப்படின்னு இப்போ இந்த மயூரகவி இருக்கிறாரு மயூரகவி சூரிய பகவானாலே வாழ்த்தப்பட்டவர் சூரிய பகவான்ட்ட ஒரு வரம் கேட்டு வாங்கியிருக்கார் என்ன அப்படின்னா நான் நூறு ஸ்லோகங்கள் எழுதுகிறேன் உண்மையில இதை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு நீ எனக்கு அருள் செய்த மாதிரி அருள் செய்யணும் அப்படின்னு வரம் கேட்டு பெற்றிருக்கிறார் இந்த வாழ்த்து பலிக்காமல் போகாது அதனாலே திருமகளை தாமரைக்குள்ளிருந்து வெளிக்கொணர்ந்து நம் வாழ்வை செழிப்படைய செய்வதற்காக உதிக்கும் உதய சூரியன் இருளின் வாயிலிருந்து இந்த உலகை மீட்டு வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தை கொடுக்கும் அந்த சூரியன் எப்படி தீமை செய்வான் இந்த வழிபாடு உங்களுக்கு எப்படி தீமையாக முடியும் என்று கேட்கிறார் ஏன்ன சில வழிபாடு தீமையான வழிபாடுகளாக இருக்கின்றன இப்ப மயான வழிபாடு இருக்குது இப்போ ராத்திரில கோடாங்கி அடிச்சுட்டு வருவான் உடுக்க சொல்லிக்கிட்டு அவன்லாம் வந்து இரவில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுருஹாட்டில் போய் நிர்வாணமான் என்று சுருஹாட்டு தேவதையை கும்பிட்டுட்டு வந்து குறி சொல்வான் நீங்க வெளியே பிறப்பிட்டு போற போது அவன் எதிர வந்தாலே காரியம் வழங்காதும்பாங்க அவன் முகத்தில் அவ்வளவு மோதவிக்க ஒரு கலை இருக்கும் அந்த வழிபாடு தாமசமான வழிபாடு பகவத்கீதையில கண்ணன்னு சொல்கிறான் இது தமோ தேவதா உபாசனை அது உங்க புத்தியை கெடுக்கும் உங்களுக்கு முன்னேற்றத்தை முடக்கும் இந்த சூரிய வழிபாட்டுக்கும் திருமகளுக்கும் சம்பந்தம் நேரடியாக இருக்கிற போது இந்த சூரிய நாராயணன் உங்களுக்கு தீமை எப்படி செய்வான் நல்லதை செய்வான் அதனாலே இந்த அதிகாலையிலே எழுந்திருக்கிற பழக்கமானது உங்களுக்கு சூரிய வழிபாட்டுக்கு சாதகமாக இருக்கும் வாழ்வு ஒளிரவும் சாதகமாக இருக்கும் என்கிறார் இதுல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கிற ஏற்படும் இந்த சூரிய சதகம் படிக்கிறதுக்கு சில பேர் சொல்லுவாங்க சூரிய சதகம் படிக்கிறதுக்கு எனக்கு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு தாங்க வாக்குது அதை பத்தி என்ன சொல்றீங்க என்ன சொல்றது ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு உங்களுக்கு தனியா சூரியன் வந்தா நீங்க படிக்க வேண்டியதுதான் இப்போ ஒரு தெய்வத்தை கும்பிடும்போது ராமர் சகசிரநாமன் சொல்லும்போது ராமர் படத்தை வச்சுதானே சொல்லணும் எதிர ராமர் இருந்தா அதுக்கு பிரயோஜனம் சூரியன் போய் சந்திரன் வந்த பிறகு நீங்க சூரிய சதகம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அவ்வளவு பொருத்தமாகாதே எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் கேளுங்க என்னங்க லெட்டரே போடலைன்னா நேரம் எங்கெங்க இருக்கு ஒரு போன் பண்ணலங்க நேரம் எங்கெங்க இருக்கு எங்களை வந்து பார்க்க கூடாது நேரம் எங்கெங்க இருக்கு திருப்பி கேட்கறீங்க எங்க மூணு வேளை முழுங்குறீங்களே சாப்பாடு அதுக்கு நேரம் எங்கே இருந்து வருது டெய்லி பல்லு வளர்க்கறீங்க டெய்லி காலையில குளிக்கிறீங்க ட்ரெஸ் பண்றீங்க எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது நமக்கு ஒரு போன் போடுறது தான் உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படி நம்ம கோபம் வந்து கேக்கிறோமில்ல அது மாதிரி பகவான் கேட்பான் அதிகாலையில இந்த நூறு ஸ்லோகத்தையும் படிக்கிறதுக்கும் கூட கொஞ்சம் வேகமாக படிச்சு பழகிட்டீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகாதுன்னு படிச்சுடலாம் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு இது அபரிமிதமாய் பலன் தரும் நீங்க செய்து பாருங்க இதே புதுவையிலே ஒரு மேல்மட்ட உயர்மட்ட அதிகாரி அவர் வந்து என்கிட்ட குறைப்பட்டுக்கிட்டு இருந்தார் எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க எல்லாம் என்கிட்ட எஜமான மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அப்போ சொன்னேன் ஆதித்யஹ்யம் படிங்க சூரியனுடைய அருள் எல்லாருக்கும் மேல உங்களுக்கு உயர்த்தம் சூரிய நாராயணன் தான் ஒரு வாரம் படிச்சுட்டு நடந்து போனாலும் ஒதுங்கிறானுங்க நான் ஒண்ணுமே செய்யல அவங்களை என்ன நடந்தது எனக்குள்ள அப்படின்னு கேக்கிறேன் அத பத்தி உங்களுக்கு என்னங்க காரியம் நடந்து போச்சு இல்லை விடுங்க படிக்கிறத நிறுத்தாதீங்க அப்படின்னு காலையிலே சூரியனை வழிபடுவதானது என்ன செய்யுது நமக்குள்ள இருக்கிற ஆத்மஜோதியை அதிகப்படுத்துகிறது சத்துவம் தேஜஸ் இதை அதிகப்படுத்துகிறது கண்களிலே ஒளி கொடுக்கிறது காரிய சித்தி கொடுக்கிறது தொட்டதெல்லாம் பொண்ணாகிறாங்கல்ல அதனால அதிகாலையிலே சூரியன் காணத்தக்கவனாய் இருக்கும் நேரத்திலே இதை படிக்கிறது மிக உத்தம அதுக்கு ஏற்ற சுலோகங்களாக அவர் அமைத்திருக்கிறார் அதுல வந்து நாம வந்து ஆலசியம் காட்டக்கூடாது ஒரு தடவை உங்களுக்காக படிக்கிறேன் அந்த தமிழ் எழுத்தை நீங்க பாலோ பண்ணி பாருங்க ஈஸியா முடியுதுன்னு உங்க வசதிக்காக தமிழ் எழுத்துல போட்டுக்கிற ஸ்லோகத்துல மூணு நாலு ரெண்டு ஒன்னு நம்பர்லாம் போட்டிருப்பாங்க அதாவது முதல் கானா ரெண்டாவது காணா மூணாவது காணா நாலாவது காணாங்கிறது ஒலி பேதப்படுத்துறதுக்காக அப்ப நீங்க சொல்லி பழகலாம் பக்தி பிரஹ்வாய தாத்தும் முகுல புட்ட குட்டி கோட்டர குரோடலீனாம் லக்ஷ்மீம் ஆக்ரிஷ்டுகாமா இவ கமல வனோத்காட்டனம் குருவத்தேயே காலாக அந்தோகம் ஒவ்வொன்றுமே வந்து மயூரகவியினுடைய வாக்குறுதி அதனாலே சூரியன் அருள் செய்வான் என்று நாம் நம்ப வேண்டியது அது ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் மூன்று अंभोहाँ शिखरीषु चिथाग्रेशु तुल्यम पतंत प्रारंभे वास्तव विपुर सैकूपास्तव निष्परिया प्रवृत्ता स्त्रीन भवन प्रांगणे पानुष्मा संतताध्रमजमी भृशं बिभ्र तो भ्रद தோன்றும் போதும் மறையும் போதும் தாமரை மலரின் நடுவிலும் மலையின் முகட்டிலும் ஒரே விதமாகப்படும் சூரிய கதிர்கள் வீட்டின் முற்றத்தில் வரிசை முறை இல்லாமல் விழுகின்றன இடைவிடாதே பயணத்தால் வெம்மையுற்றவை போல உள்ள இந்த ஒளித்தடம் உங்களுக்கு காவலாக அமையுமாக இதுல சூரிய உதய சமயத்திலே மலை உச்சியிலும் தாமரையுடைய நடுமொட்டிலும் சூரிய ஒளி படுகிற போது ஒரே மாதிரியா இருக்கு ரிஃப்ளக்ஷன் மலையினுடைய உச்சியும் வந்து அடிபருத்து நுனி சிரித்திருக்கிறது தாமரையினுடைய நடுமொட்டும் அடிபறுத்து நுனி சிறுத்திருக்கிறது இது மேல சூரிய ஒளி படும்போது அவை செம்மை அடைகின்றன பார்க்க அழகாக இருக்கிறது ஆனால் இதே சூரிய ஒளி ஆனது மூன்று உலகத்திலும் படுகிறது எல்லா உலகத்திலயும் சூரிய ஒளி படுகிறது அப்படி சூரிய ஒளி படுகிற போது அந்த உலகத்திலலாம் இதே மாதிரி இல்லை ஏன்னா ஒவ்வொரு உலகத்திலையும் தளம் வேற வேற மாதிரி இருக்கு இது சமதளமா இருக்கு ஒரு இடத்துல தூண் இருக்கும் ஒரு இடத்துல வந்து மரம் சாஞ்சிருக்கும் அந்த இடத்துலலாம் வேறு வேறு விதமாக தோற்றம் அளிக்கிறது அப்படிப்பட்ட சூரிய ஒளி என்ன சொல்லுகிறது என்றால் என்னுடைய அதீனத்திலே நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள் நான் சென்று சேராத இடம் எதுவுமே இல்லை என் கரங்களால் தழுவப்படாத ஒரு பொருள் என்பது எதுவுமே இல்லை இப்போ வீட்டுக்கு வெளியில வெயில் அடிக்குது பகல் நேரத்தில் பதினோரு மணிக்கு வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கும் வெயில் உள்ள வர்றதில்ல பதினொன்றரை மணிக்கெல்லாம் ஆனா வீட்டுக்குள்ள வெளிச்சமா இருக்கு எப்படி ரிஃப்ளெக்டட் லைட் பிரதிபலிக்கப்பட்ட ஒளி அந்த வெயிலானது தரையிலும் மேகங்களிலும் சுவர்களிலும் பட்டு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது அந்த வெளிச்சமும் சூரியனுடைய கதிரில் ஒண்ணுங்கள் எட்டு தான் இன்னும் சொல்ல போனா பாதாள உலகத்திலே சூரியனுடைய ஒளியானது ஊடுருவி செல்லுகிறது நில ஒளி அளவுக்கு எஞ்சிய ஒளி போய் சேருகிறது என்கிறார்கள் சமுதிரத்துக்குள்ளே போகிறவர்கள் சப்மெரீன்ல போனா என்ன சொல்றாங்க ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சூரியனுடைய ஒளி இருக்கிறது அதுக்கும் கீழே போனாதான் ஒரே அந்தகாரமாக இருட்டாக இருக்கிறது ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் அந்த இருட்டும் நம்பத்தகுந்த இருட்டல்ல ஏன்னா அந்த ஒரு கிலோமீட்டருக்கு கீழே சில சமுதிர பகுதிகளில் ரெண்டு அல்லது மூணு கிலோமீட்டர் ஆழம் உள்ள இவங்க சீக்ரெட் கேமராஸ் வச்சு படம் பிடிச்சா அங்கிருக்கிற ஜல ராசிகள் மீன்கள் முதலியவை கரெக்டா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகுது கண் பார்க்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு இந்த கண்ணால் கண்டுபிடிக்க முடியாத அளவு மெல்லிய சூரிய ஒளி அங்கம் இருக்கிறது அப்படின்ற இப்போ மேல் எல்லாம் ஹோட்டல்ஸில் லாட்ஜஸில் போய் நீங்கள் நிம்மதியாக தங்கிட முடியாது நம்ம நாட்டு லாட்ஜுக்கும் மேல்நாட்டு லாட்ஜுக்கும் என்ன வித்தியாசம்னா அந்த நாட்டு லாட்ஜில் ஒவ்வொரு லாட்ஜினுடைய ரிசப்ஷன்ஸ் இருக்கிறாங்களே இந்த மெயின் மேனேஜர் இருப்பார் இல்லையா இந்த ரூம் காலியாக இருக்கு இந்தாங்க சாவினு சொல்றதுக்குன்னு ஒருத்தர் உட்காந்துருப்பாருங்க அங்கே ஒரு டிவி கேமரா ஸ்கிரீன் இருக்கும் ஒவ்வொரு ரூம்லையும் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு பட்டன் பார்த்தா கிளீனாக தெரியும் பகலில் மட்டும் இல்லை இரவில் கும் இட்டில் கூட அந்த கேமராமானது படம் பிடித்து அனுப்புகிறது எதுக்காகன்னா பல சமயங்களில் கொலை நடந்துருது கற்பிப்பு நடந்திருது கள்ளக்கடத்தல் நடக்குது அதனால் நாங்கள் நேரடியாக கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி அமைப்பு வைத்திருக்கிறார்கள் இதில் என்ன ஆகுறான்னா நம்ம போல சில அப்பாவிகள் அந்த ஹோட்டலில் போய் தங்குனா சில பேருக்கு கதவை சாத்தன உற்சாகம் வரும் கிளீனாக வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்துட்டு போய் ஜாலியாக போய் படுக செய்வாங்க அதையும் அவன் பார்த்துட்டு உக்காந்துருப்பாங்க பாத்ரூம்ல இருந்து யாரும் இங்கிலிருந்து வெளியே வர முடியாது அதையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே வந்து எல்லா ஃபேன் ஹெட்லையும் ஒரு கேமரா வச்சிருக்கிறேன் இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா இருட்டறையிலும் இயங்கக்கூடிய கேமராக்கள் எப்படி சாத்தியமாகிறது என்றால் இருளிலும் வெளிச்சம் இருக்கிறது இப்ப நீங்க ராத்திரி வீட்டுக்கு போங்க எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிருங்க பன்னெண்டு மணிக்கு பாருங்க கும்பு இருட்டா இருக்கும் இருட்டு கண்ணு அப்புறமா இருக்கும் ஆனால் அங்கேயும் ஒளி இருக்கிறது அந்த வெளிச்சத்திலே அதை பயன்படுத்தி பார்க்கக்கூடிய ஜந்துகள் இருக்கின்றன அது ரொம்ப நுண்ணிய ஒரு ஒளி அதைத்தான் இங்க சொல்ற மூ உலகிலும் இந்த சூரிய ஒளி பரவுது நான் மூலகுன்னா தேவலோகம் ஒத்துக்கிறேன் பூலோகம் ஒத்துக்கிறேன் கீழே பாதாள லோகத்தில் சூரிய ஒளி எப்படி போக முடியும் என்று கேட்டால் அதுக்குதான் சொல்றாங்க சூரிய ஒளியானது சகல உலகங்களையும் ஊடுருவி செல்லத்தக்கது எதற்காக என்றால் இந்த சூரிய ஒளியினுடைய ஓரளவாவது இருக்கும் இடத்தில்தான் ஆத்மாவும் சரீரங்களும் நலப்பட முடியும் பலப்பட முடியும் என்கிற தத்துவம் அதான் சொல்ற மூ உலகங்களிலும் எப்படி விழுதுனா வீட்டின் முற்றத்திலே வரிசை முறை இல்லாமல் விழுவது போல இருக்கிறது அப்படி இருக்கின்றன சூரியனுடைய பர்சூற்றுக்குதான் அமெரிக்காவில பகல்னா இங்கே நமக்கு ராத்திரி நமக்கு பகல்னா அமெரிக்காவுக்கு ராத்திரின்னு சொல்றோம் ஆனா அந்த நேரத்திலும் சூரியனுடைய பூமியினுடைய எல்லா பகுதியிலும் என்று இங்கே சாஸ்திரா சொல்லுகிறார் அப்படி சூரியனுடைய இந்த ஒளித்தடம் ஒளித்தடங்கிறது கிழக்க தொடங்கி மேற்கு போய் முடியறது என்று ஒளித்தடங்கிறது சாமானிய அர்த்தம் அப்படி இல்லாம சூரியனுடைய கதிர்கள் ஒரு உலகினுடைய எல்லா மூலைகளிலையும் போய் ஓடி சென்று சேர்ந்து பரவுது இல்லையா அது எப்படி இருக்குதுனா கடவுளுடைய கருணைக்கரம் தான் அது அது எல்லாருடைய உடம்பிலும் ஆத்மாவிலும் பட்டு உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு அதை நீங்கள் ரெகனைஸ் பண்ணி நல்ல முறையில வாழ்க்கை நடத்தினா அதனுடைய அருமையை நீங்கள் அதிகமாக உணரலாம் அதனால நுட்பமான ஞானிகள் சூரிய ஒளி என்றும் எங்கும் எப்பொழுதும் இருப்பதை உணர்ந்து ஜபிக்கிறார்கள் தபிக்கிறார்கள் ஞானேஸ்வரர் ஒருத்தர் இருந்தார் வடக்க அவருடைய வாழ்வில் இது ஒரு சம்பவம் ருக்மாபாய் என்று ஒரு பெண்மணி அப்போ ராமாசிரமர் என்ற ஒரு மகான் அந்த ஊருக்கு வந்தார் அவர் வடக்க காசிலிருந்து வந்தார் இந்த பொண்ணு சுத்திரத்தை பார்த்துட்டு ஏதோ பிள்ளை இல்லை போல் இருக்கு பாவம் அதனால வந்து பிள்ளைவரம் கேட்டு அரசமரத்து சுத்தத்து போல் இருக்குன்னு நினைச்சிட்டு பேசாமல் உட்காந்துருந்தேன் இந்த அம்மா அரசமரத்தை சுத்திட்டு இவர் ஏறடுத்து பார்த்தது பார்த்தா இவர் பெரிய மகன் மாதிரி இருக்கிறார் அதனால இவர் காலில் விழுந்து வணங்கி விட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு சொல்லி அந்த ராமாசுரமருடைய காலில் விழுந்தது விழுந்தா இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இந்த அம்மா அரசமரத்தை சுத்தத்தை சரி குழந்தை இல்லை போல் இருக்குன்னு நிறைய பிள்ளைகள் உண்டாகட்டுமா அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணார் அந்தமா விசுக்கு நிந்திருச்சு என்ன சாமி கிண்டல் அடிக்கிறீங்களா எங்கள் வீட்டுக்காரரு அவங்க அப்பாவுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்கு காசிக்கு போன மனுஷன் அங்கேயே சன்னியாசம் வாங்கிக்கிட்டாரு இனிமேல் எனக்கு பிள்ளை எப்படி உண்டாகும் ஏன் வைத்தறிச்சில் கின்றீங்க இப்படி அப்படின்னா யாருமா உன் கணவன் உன் பேர் என்னன்னா அவர் பேர் விட்டோபா அவருடைய குரு பேர் ராமாசுரமர்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இவர்தான் இவர்கிட்ட ஒரு சிஷியர் விட்டோபாவில் சேர்ந்திருக்கிறது நிஜம்தான் ஆனா அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காருன்னா தனக்கு கல்யாணமான விஷயத்த மறைச்சிட்டாரு அங்கே போய் கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே அவருக்கு வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு சன்னியாசம் வாங்கிக்கிட்டார் நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல எனக்கு வந்து சின்ன வயசுலேயே எளமையிலேயே எவன சன்னியாசம் கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டார் பார்த்தார் ஓஹோ இப்படியான்ட்டு இவருடைய தீர்த்த யாத்திரையை பாதியில் பிரேக் பண்ணி திரும்ப பிறப்பிட்ட இடத்துக்கு போனேன் டெய் விட்டோப்பாங்க வா சொல்லு உனக்கு கல்யாணம் வச்சு தானே யார் சாமி சொன்னாங்க அப்படியெல்லாம் கல்யாணம் ஆகலடாய் உன் மனைவியை நானே நேரில் பார்த்தேன் இந்த மாதிரி உங்க அப்பாவுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்கு இங்கே வந்தமே அப்படியே சன்னியாசம் வாங்கிட்டேன் என்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு பேசாம தலையை குறிஞ்சுக்கிட்டாரு நான் சொல்றத கேளு அந்த பெண்ணை விட்டுட்டு வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கு அவ ஒன்னு சண்டைக்காரி மாதிரி தெரியலையே அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க சற்றேனும் ஏறு மாறாய் இருப்பாளை ஆமாயில் கூறாமல் சன்னியாசம் அப்படி ஒன்னும் ஏறுமாறான பொம்பளையா தெரியல ரொம்ப அடக்கமான பொண்ணா தெரியுது அவளை என்னத்துக்கு விட்டுட்டு வந்த நான் சொல்றது கேளு ஒழுங்காக ஊருக்கு போ மறுபடியும் அவளோட வாழ்க்கை நடத்து சன்னியாசி ஆகிறவன் மனைவியுடைய அனுமதி இல்லாமல் சன்னியாசம் வாங்கக்கூடாது அதை நீ மறந்துட்டேன் அவள் சரின்னு சொன்னால் திரும்பி வா இல்லாட்டி அவ கூடையே இரு இந்த விட்டப்போ பார்த்தார் என்னடா அது போச்சேன்னு வேற வழி இல்லாமல் வந்து தன் மனைவியை பார்த்தார் கோபமாக முறைச்சார் உடனே அந்த அம்மா சொல்லிச்சு நான் ஒன்றும் கோல் மூட்டி விடலை வத்திப்பட்டி வேலையும் பார்க்கலை நான் வந்து ஒரு மகானாச்சேன்னு காலில் விழுந்தேன் அவர் எடுத்த உனக்கு பிள்ளைகள் உண்டாகட்டும் அப்படின்னாரு எனக்கு எப்படி சாமி பிள்ளைகள் உண்டாகும் எங்கள் வீட்டுக்காரரு சன்னியாசம் வாங்கிட்டாருன்னா யாரும் அவுன் கணவருன்னு அவர் தான் பயரேட்டவெல்லாம் கேட்டு கடைசியில் இந்த மாதிரி தெரிஞ்சிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்டுருக்காரு இப்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு வாழறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போங்க அப்படின்னா அவர் யோசனை பண்ணி பார்த்தார் இவ்வளவு நல்ல பொண்ணை எதுக்காக விட்டுட்டு போகணும் என்று அந்த பெண்ணோடு வாழவானார் என்னடா செய்தின்னா அவரு காஷாயந்தானே முடிச்சிருக்கிறாரு அதை இன்னும் மாற்றலை அப்படியே வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா சன்னியாசம் என்ற ஆசிரமத்தை விடுறதுக்கு ஒரு சடங்கு இருக்கு அதுவும் இல்லவுடைய ஆணைக்காக வந்தார் இப்ப என்ன ஒரே பேச்சு வீட்டை விட்டு ஓடி போன மச்சம் திரும்பி வந்தான் காஷாயத்தோட மறுபடியும் இங்க வாழ்க்கை நடத்தினான் பாரு ஆரம்பிச்சிருச்சு பேச்சு சும்மா நினைச்சா இவருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு பிள்ளைகள் வருஷம் இந்த நாலு வருஷத்துல நாலு பிள்ளைகள் உண்டாயி போச்சு உண்டாயி போனா அந்த நாலு பிள்ளைகள் வீதியிலே விளையாடி போனா எல்லாரும் கேலி பண்றாங்க சன்னியாசி பெற்ற பிள்ளைய பாத்தியாடா அப்படின்னு இந்த நாலு பிள்ளைகளையும் யாரும் சேர்த்துக்கறதில்லை யாருமே வந்து ஒத்துக்கொள்றது இல்லை அப்போ இவர் விட்டோபா என்ன பண்ணார் குருவு நானைக்காக இல்வாழ்வை ஏற்றுக்கொண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேதமெல்லாம் சொல்லி கொடுத்தார் பிராமண கோத்திரத்தில் பிறந்திருந்ததுனால எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தார் முறைப்படி எல்லாம் கற்பித்தார் ஆனால் நாளுக்கு நாள் பரிகாசம் தாங்கவில்லை இந்த அம்மா தண்ணி எடுக்கிறதுக்கு ஆற்றுக்கு போனால் எல்லாம் ஜாட மாடையாக பேசுறது நேரடியாக குத்துறது ரொம்ப தாகுபிடிக்க முடியல ஒரு நாள் வந்து அழவே அவர் போய் குரு ராமாசுரம் சொல்லி என்னை இந்த மாதிரி கட்டில மாட்டி விட்டீங்க முன்ன பாட்டுக்கு அவள் இருந்தால் நான் ஒரு பக்கம் இருந்தேன் இப்போ இப்படி பண்ணிட்டீங்களே என்ன படனே இப்போ என்னடா செய்ய சொல்கிறேன் நான் கங்கையில் விழுந்து சாக போகிறேன் எனக்கு ஆகிரகதி ஆகட்டும்னு சொல்லி தன் மனைவி அழைத்து கொண்டு கங்கையில் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அவமானம் பொறுக்காமல் அப்போ ராமாசுரம் சொன்னார் என்னால் தானே உனக்கு இப்படி ஆச்சு நான் இதுவரைக்கும் செய்த தவத்தின் பலனெல்லாம் உனக்கு தருகிறேன் நீ நற்குதி அடைவாயாகனு சொல்லி அவர் ஆத்மா நர்கதி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன் சரி அவங்க நர்கதி அடைஞ்சா போச்சா இவருடைய பிள்ளைகளில் நாலாவது பிள்ளைக்கு பேரும் ஞானேஸ்வரர் அந்த பையனுக்கு சகல விதைகளும் வந்துருச்சு வேதம் வந்துருச்சு இதிகாசம் வந்துருச்சு ஸ்மிருதிகள் வந்துருச்சு ஆனால் இந்த பையனை யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அதாவது கிரகஸ்தாசிரமத்தில இருக்கிறவளோடு சன்னியாசாசிரமத்தில் இருக்கிற ஒருத்த சேர்ந்து முறைதவறி பெற்ற ஒழுக்கம் இல்லாத பிறந்த பிள்ளை இவ்வளவுக்கும் சொந்த கணவன் மனைவிதான் ஆசிரமம் வித்தியாசம் அதனால உங்களை நான் ஏற்றுக்க முடியாது என்று நான்கு பிள்ளைகளையும் தள்ளி வைத்து விட்டார்கள் அப்போ வந்து ராமராயன் என்று ஒரு ராஜா அரசாண்டு கொண்டிருந்தான் அந்த ராஜா கிட்ட போய் அந்த பையன் முறையிட்டான் இதுக்கு நீங்க நியாயம் வழங்கணும் எங்க அப்பா என்ன தப்பு பண்ணார் குருவி ஆணைக்காக வந்து குடும்ப வாழ்க்கை நடத்தினார் நாங்கள் பிறந்தோம் வாழ்க்கையில விரக்தி ஏற்பட்டதுனால முதல்ல சன்னியாசம் போனார் இதுல என்ன தப்பு பண்ணலையே எங்களை ஏன் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் அப்படின்னு கேட்டேன் அப்ப ராமராயன் சொன்னா நீ சொல்ற வழக்கு நியாயமா இருக்குப்பா இதுல ஒன்றும் நியாய குறைவான விஷயம் ஒன்றும் தெரியல இப்ப நானா இருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன் ஆனால் இப்போ நீ கேட்கறது என்னன்னா மை பேசிக் as a ரைட்ஸ் நான் பிராமணனாய் பிறந்து எனக்குன்னு ஏற்பட்ட சில உரிமைகள் எனக்கு வேணும்னு கேட்கிறேன் இதுக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கு அருகதை எனக்கு இல்லை இந்த நாட்டில் உள்ள உயர்ந்த பிராமணர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அடங்கிய இருக்குது அங்க போய் கேளு அங்க இருக்கிற பிராமண கோஷ்டில போய் இந்த பையன் தான் கற்ற சாஸ்திரங்களிலிருந்து மேற்கோள் காட்டி விதுரர் இல்லையா ஏன்னா அந்த காலத்துல வந்து வியாசர் வந்து ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறந்தபடிதானே அவர் தொகுத்த வேதங்களைத்தானே நம்ம படிக்கிறோம் அங்கெல்லாம் ஜாதி பாக்குறோமா என்று பலவிதமான அத்தாட்சிகளை எடுத்துக்காட்டி சரமாரியா கேள்வி கேட்கிறான் அப்போ அந்த பிராமணர்கள் என்ன சொல்கிறார்கள் நீ சொல்றதெல்லாம் நல்ல நியாயம்தான் ஆனா ஸ்மிருதியில என்ன சொல்லி இருக்குது மறுபடி இயல்வாழ்விலே வருவதற்கு அவனுக்கு உரிமை இல்லை அப்படியே வந்தாலும் அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகளை எந்த ஆசிரமத்திலையும் சேர்க்க கூடாது அவங்க வந்து அவன் பிராமணன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால நீ சொல்றது ரைட்டுன்னா அதுக்கு சாதகமா பேசுறதுக்கு யாராவது ஒரு ஆடை கூட்டிட்டு வா அவர்கள் தங்களுக்கு உன்னுடைய கருத்தை மெய்ப்பிக்க கூடிய சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டி எங்களுக்கு எடுத்து சொன்ன நாங்கள் ஏத்துக்கிறோம் எங்களுக்கு உன்னை ஏத்துக்கொள்ள கூடாதுன்னு ஒண்ணுமில்லை அதனால எனக்கு உன் கட்சிக்கு ஒரு வக்கீல் கொண்டு வா அப்படின்ன வக்கீல்னா எந்த வக்கீல் எந்த ஒரு வக்கீல் அப்படின்னு ஞானேஸ்வரன்னு கேட்டார் அப்ப அந்த பிராமணர்கள் சொன்னாரு யார் வேணாலும் சரிப்பா உனக்கு சாதகமா பேசுறதுக்கு பிராமணன் தான் வரணுங்கிற விஷயம் இல்லை அப்ராமணன் வரலாம் ஆம்பளை வரலாம் பொம்பளை வரலாம் கிழவன் வரலாம் சின்ன பையன் வரலாம் இந்த ரோட்ல போது போதிய எருமை இந்த எருமை கூட சொல்லட்டு நாங்க ஏத்துக்கிறோம் என்ன ஞானேஸ்வரன் சொல்லு எருமை சொன்னா கூட நாங்க ஏத்துக்கிறோம் போதுமா அப்படின்னா இந்த ஞானேஸ்வரன் எப்படிப்பட்டவன் என்றால் சாஸ்திரங்களை தீரிட்டிக்கலாம் மட்டும் படிச்சவன் இல்லை பிராக்டிக்கலா வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தவன் பிரகலாதன் மாதிரி பிரகலாதன் எப்படி காண்பவை நடப்பவை பரப்பவை எல்லாம் எம்பெருமானுடைய சுரூபம் என்று உணர்ந்திருந்தானோ அப்படிப்பட்டவன் உணர்ந்த ஞானேஸ்வரன் என்ன பண்ணிட்டான் இந்த எருமையை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிட்டான் ஓ எருமையே இந்த உலகம் உன்னை நினைத்தாலும் உனக்குள்ளே இருக்கிற அந்தரியாமி ஸ்ரீமன் நாராயணன் எங்கும் நிறைந்தவன் அவனுடைய பல சுரூபந்தான் நாம் காணும் இந்த உலகம் எல்லாம் இந்த எருமை என்ற உடலும் அவனுடைய உடல்தான் அதனால பகவான் நினைச்சா உனக்குள்ளேயும் பேசலாம் ஏன் பேசக்கூடாது இவங்களாம் இந்த பிராமணர்கள்லாம் தங்கள் தகுதிக்கு ஏற்ப நீ பேசுனாதான் தேவைன்னு நினைக்கிறாங்க அதனால நீ பேசு நான் சொல்றது தப்பா அப்படின்ன உடனே இங்கே உட்காந்துருந்த பிராமண கோஷ்டியெல்லாம் தலையில் கை வச்சு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏண்டாந்த எருமையை போய் சொன்னோம் இப்படி ஃபன்னி சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறாப்பில் ஆகி ஆனால் அவர்கள் பார்த்து போதே அந்த எருமை திடீர் அந்த பிராமணர்களை பார்த்து ஞானேஸ்வரன் சொல்வது சரிதான் அப்படின்னு சொல்லிச்சு உடனே பிராமணில் எந்திரிச்சு நின்றுட்டாங்க ஏய் என்னடா எருமை தொண்டை வாய்ஸ் வருது என்ன ஒருவேளை சித்துக்கித்து வேலை உட்காட்டுறானோ இந்த வந்து வென்ட்ரில் ஆக்விசம்னு இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவான் நான் இங்கே உட்காந்துகிட்டே அங்கே உக்காந்துருக்கிற நபருடைய வாய் வழியா என்னுடைய பேச்சை கேட்க வைக்கிறது அதுக்கு பேர் வென்ட்ரில் ஆக்விசம்னு சொல்கிறேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு வித்த காட்டுறானா அப்படின்னு நினைச்ச உடனே இந்த எருமையானது ஒரு ஞானாச்சாரியன் போலே வேதங்களிலிருந்து சரமாரியா மேற்கோள் கொடுத்தது இதிகாசங்களிலிருந்தும் புராணங்களிலிருந்தும் ஞானம் என்பது உடலை பற்றியதல்ல பலவிதமான ஆசிரமங்கள் கிரகஸ்தாசிரமம் சந்யாசாசிரமம் வர்ணாசிரமம் பிராமண சத்திரிய வர்க்கப்பிரிவு இதெல்லாம் எதுக்கு ஏற்பட்டதுன்னா ஆத்மா பக்குவம் அடைகிறதுக்கு இதெல்லாம் படிநிலைகள் ஆனால் ஒரு ஆத்மாவுக்கு ஏற்கனவே பக்குவம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் கீழ்நிலைகள் அது பொதுமக்களுக்கு ஏற்பட்டது சிறப்பு தகுதி உள்ள ஞானிகளுக்கு அது பொருந்தாது ஞானேஸ்வரன் உங்களை எல்லாரையும் விட சிறந்த ஞானி என்று அந்த எருமை சொன்னதான் அவங்களால் நம்பவே முடியல நாம யார் யார்கிட்டயோ உபதேசம் கேட்டு கடைசியில் எருமை வாயாலோ உபதேசம் கேட்குறாப்புல நாமே ஒரு தளபதியை நாம் ஏற்படுத்திக்கிட்டோமே ஏண்டாலும் இந்த எருமை பேசாதுங்கிற ஒரு வேகத்தில் அவங்க சொல்லிவிட்டாங்க ஆண்டவன் சரியாக தண்டிச்சுட்டான் உனே அத்தனை அந்த ஞானேஸ்வரன் காலில் விழுந்து எப்பா இனி எங்களுக்கு சாட்சியே வேண்டாம் ஒன்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று மகாராஷ்டிரா மாநிலம் அன்று முதல் ஞானேஸ்வரனை ஒரு சிறந்த மகனாக ஏற்றுக்கொண்டது ஞானேஸ்வரன் எழுதின பகவத்கீதா பாஷ்யமானது உலக பிரசித்தி பெற்றது இந்தியில் எழுதிவர் மகாராஷ்டிர மொழியிலையும் புலமை மிக்கவர் சும்மா கரதளப்படமாக எல்லாம் சொல்வர் அற்புதமான ஒரு சாஸ்திரம் எதுக்கு சொல்ல வர இந்த ஒளி ரூபமாக சூரிய நாராயணன் அனைத்துக்குள்ளும் இருக்கிறான் அந்த இறமைக்குள்ளும் இருக்கிறான் அதை நாம தியரிட்டிக்கலாக உணர்றோம் ஞானேஸ்வரன் பிராக்டிக்கலாக உணர்ந்தான் உள்ளே பகவான் இருக்கிறான்னு இருட்டுக்குள்ளே அவன் இருக்கிறான் இந்த மூ உலகிலும் வீட்டின் முற்றத்திலே வரிசை முறை இல்லாமல் இந்த சூரியனுடைய கதர்கள் வெழுகின்றன அப்படிங்கிறேன் இங்கே சொற்பொருள் பாருங்க இந்த ஒளித்தடம் என்பது சூரியனுடைய கதர்கள் எங்கெல்லாம் சென்று சேர்கின்றனவோ அங்கெல்லாம் அவனுடைய அருள் இருக்கட்டும் இப்போ இந்த ஃப்ளோரசென்ட் லேம்ப் இருக்கு டியூப் லைட்னு சொல்றோம் இதில் நெகட்டிவும் பாசிட்டிவும் சேரும்போது ஏற்படக்கூடிய ஒளியும் வெப்பமும் எங்கிருந்து வருகிறது என்றால் பகல் பொழுதிலேருந்து இந்த உலகத்தில் இருக்கும் பொருட்கள் பெற்ற அந்த உஷ்ணத்தை தான் இந்த மாதிரி விஞ்ஞான முறையிலே அது வெளியிடுகிறது தீக்குச்சிய ஒரசுற போது அந்த வெப்பமும் வெளிச்சமும் எங்கிருந்து வருகிறது பகல் அந்த மரத்துக்குள்ளும் மருந்துக்குள்ளும் பேப்பருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த சூரிய வெப்பம்தான் இப்படி வெளிப்படுகிறது அப்போ ஒரு ரெண்டு கையும் இப்படி தேய்ங்க சூடு வரும் அது எங்கிருந்து வருகிறது சூரியனுடைய வெப்பம்தான் எங்க நீங்க உஷத்தை பார்த்தாலும் எங்க ஒளியை பார்த்தாலும் எங்க நெருப்பை பார்த்தாலும் எல்லாம் அம்சம் அக்னியே சூரியனுடைய அம்சம் சூரியனுக்கு அக்னியேன்ற ஒரு பெயரே உண்டு அதனாலே சூரியன் எல்லா இடத்திலும் தொடர்பு கொண்டிருக்கிறான் அவனுடைய கதிர்களாலே நீங்கள் மங்களம் அடைவீர்களாக என்று சொல்ற கர்ப்பேஷு அம்போருகானாம் சிக்கரேஷு அம்போருகம் அப்படின்னு சொன்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய தாமரை கர்ப்பேஷுனா அந்த தாமரையினுடைய நடுப்பகுதி கர்ப்பத்துக்குள்ளே சிக்கரிஷு இருக்கக்கூடிய மொக்களுடைய நுனி அந்த உச்சியிலும் ச என்றால் அண்டு மேலும் சிதாக்ரேஷு சித்தம்னா மலை அக்ரம்னா நுனி மலை நுனியிலும் சித்தாகிரேஷு துல்லியம் பதந்த சமமாக விழுகிறது சூரியனுடைய கதிர்கள் வந்து சமமாக விழு துல்லியம்னா சமமாக துலா அப்படின்னா தராசு சமமாக விழுகிறது பிராரம்பே வாசரசிய விபரதி சமயே வாசரம் என்றால் டே நாள் வாசரசிய என்றால் ஒரு நாளுடைய பிராரம்பே என்றால் ஆரம்பத்திலும் விபரதி சமைய என்றால் முடிவிலும் அதான் கீழே வந்து தமிழில் தோன்றும் போதும் மறையும் போதும்ன்றாங்க உதயகாலமானாலும் மறையும் காலமானாலும் இந்த சூரிய ஒளி மலைமுகடுகளிலும் தாமரை முக்கிலும் சரிசமமாக விழுகிறது பிராரம்பே பாசரஸ் தொடக்கத்திலும் விபரத்தி சமய ஒரு தினத்தினுடைய முடிவிலும் ஒரே வடிவமாக அதே மாதிரி விழுது எல்லா இடத்திலும் தத்தைவ என்றால் அதே மாதிரி விழுகிறது ஆனால் என்ன நிஷ்பரியம்ரிபுவாங்காயம்னா சமம் அர்த்தம் சில சமயத்துல ஒரு வார்த்தைக்கு ஈக்குவலான மீனிங் உள்ள இன்னொரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு இதுக்கு பரியாய சொல் சொல்லுங்க அப்படிம்பாங்க அந்த காலத்துல இப்போ பரி வந்தது அப்படின்றான் பரி வந்ததுன்னா அந்த ஆளுக்கு புரியல பரினா என்னன்னு புரியல பறிக்கு பரியாய சொல் சொல்லுங்கன்னா பரினா குதிரைங்க அப்படின்னு குதிரை வந்தது அப்போ அதுக்கு ஏற்கனவே சினானியம் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதே பொருள் உள்ள வேறொரு சொல் நிஷ்பரியாயம் என்றால் சமம் அல்லாததாக என்ன சொன்னார் தாமரை மூட்டின் முனியிலும் மலையின் முனியிலும் சமமாக விழுகிறது மற்ற இடங்களில் அப்படி இல்லை அப்படிங்கிறார் ஏன்னா மலை உச்சியிலும் தெய்வம் இருப்பதாக கருத்து இப்போ பெருமாளுடைய பல வாகனங்களில் மலையும் ஒரு வாகனம் ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்து மேல பெருமாளை கொண்டு வருவாங்க அதுல வந்து கிரி வாகனம்னு ஒரு வாகனம் மலையை ஒரு வாகனமாக கொண்டு மலை உச்சியானது தெய்வீகமானது இமய சிவபெருமான் தபம் செய்கிறார் ரிஷிகள் தபம் செய்கிறார்கள் மானசரோவர இருக்கிறது தேவர்கள் இருக்கிறார்கள் பெரும்பாலும் அங்கே பள்ளி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் வந்து தெய்வீகமான இடம் மலைன்னு சொன்னோடனே ரிஷி உடனே நம்ம மனசுக்கு வர்ற ரிஷிகள் மலையிலே தபம் செய்கிறார்கள் மலை உச்சியிலே சூரிய ஒளிப்படுகிறது அது புனிதமான இடம் தாமரை மொக்குளானது திருமகளுடைய வாசஸ்தலம் அங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது ஆனால் நிஷ்பிரியாயம் சமம் இல்லாமல் விழுகிறதுனா வீடு சீதா பவனம் அப்படின்னா இந்த வீடு சீதா பேரல இருக்க சீதா பவனம் சீதா அர்த்தம் இந்த மூன்று உலகங்களையும் ஒரு வீடாக ஓமித்தால் அந்த வீட்டிலே பிராங்கணே பிராங்கணேனா அங்கனம்னா முற்றம்னு அர்த்தம் அதாவது வீடு கட்டும் போது அந்த காலத்தில் முற்றம் வச்சு கட்டணும்னு சொல்லுவாங்க நடுவில் ரேடியின்னு வச்சு கட்டுவோம் அங்கே சூரிய ஒளியும் படும் மழை தண்ணீரும் படும் கொஞ்சமாவது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும் ஒரு ரேடியா குகை மாறி இரண்டு குகையா மூடிகிற கூட அப்படி இருந்தால் அது வேஸ்ட் அந்த இடத்த வந்து நீங்கள் எவ்வளோதான் ஃபேன் போட்டால் கூட உஷ்ண காத்து தான் வரும் நீங்க சுவாசிக்கிற கார்பன் டை ஆக்சைடு தான் திரும்ப திரும்ப சுவாசிக்கிறாப்பு இருக்கும் அது வியாதி அதுக்கு முற்றம்னு சொல்றது முற்றத்திலே பலவிதமாக விழுவது போல் விழுகிறதா அதான் பிரவர்த்தாக அப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய கதிர்கள் என்ன பண்ணணுமா பாந்தூ யூஷ்மான யூஸ்மான் உங்களை காக்கட்டும் யுஷ்மான் ஊஷ்மானம் யுஷ்மானுங்கிறதும் ஊஷ்மானங்கிறதும் சேர்ந்து ரெண்டு வார ஒரு வார்த்தையாகி யூஷ்மான் உஷ்மானம்னு வருது ஊஷ்மானம் என்றால் மிகவும் தகிக்கிற அதாவது சூரியனுடைய இந்த கதிர்வழியானது மிகவும் தகிக்கத்தக்கதா இருக்கிறது இந்த லென்ஸுங்கிறது இருக்க இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சது தான் ஆனால் இந்த லென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால வேதத்தில் ரிஷிகள் என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த சூரிய ஒளியினாலே நெருப்பை உண்டு பண்ணலாம் சூரிய ஒளியினாலே சமையல் செய்யலாம் இந்த சூரிய ஒளி செய்யக்கூடிய சமையல் தான் மரங்களிலே காய்களாயிருப்பவை கனிவது என்று சொன்னார்கள் அப்ப எல்லாம் கேலி பண்ணா என்னையா வந்து சூரிய ஊழியர் நெருப்பு கையா இருக்கு நீட்டிப்பாரு பன்னெண்டு மணிக்கு நீட்டிப்பாரு நெருப்பா வருது பத்து நிமிஷம் நீட்டிக்கிட்டு இருந்தா கூட கொஞ்சம் சூடு இருக்கே தவிர கை வெந்து போறது இல்லையே அப்படின்னா சூரிய அடுப்பு கொண்டிருக்கிறான் அந்த சூரிய அடுப்பு என்னடானா பிரமாதமா ஒரு பக்கம் லென்ஸ் வச்சு நீங்க பால் காய்ச்சலாம் சாதம் போய் என்ன வேணாலும் செய்யல அதாவது நடுமகாராஜா சூரியனுடைய அடுப்புல சமைச்சாருன்னு சொல்றாங்க அதுக்கு ஆதாரம் தெரியல இப்ப வந்து சூரியனுடைய ஒளியை குவி ஆடியிலே ஒருமுகப்படுத்தி பேப்பர் எரிய வைக்கலாம் பஞ்சு எரிய வைக்கலாம் ஆர்கிமெடிஸ் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்கிமெடிஸ் என்ன பண்ணாரா அவர் இருந்த நாட்டுல அவர் மன்னனாலே ரொம்பவும் ஆதரிக்கப்பட்டார் ஏன்னா அந்த காலத்துல இவரு வந்து ஒரே விஞ்ஞானி அப்போ திடீரென்று எதிர்பாராமல் எதிரியனுடைய கப்பற்படை அந்த நாட்டை நோக்கி வந்து விட்டது அப்ப மன்னன் ஆர்கிமெடிஸ் கிட்ட இப்ப நான் என்ன பண்றது எனக்கு வந்து கப்பல் படையோட வலுவா இல்லையேன்னு அப்போ ஆர்கிமெடிஸ் என்ன சொன்னார் நீ கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போதான் ராத்திரி ஆகுது அவன் அங்கே தூரத்தில் பாடி வீடு ஒரு ரெண்டு மைல் தூரத்தில் நீ என்ன பண்ண ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எல்லாருடைய முகம் பார்க்குற கண்ணாடியும் என்கிட்ட உலகம் கொடுக்க சொல்லட்டு அப்போது அந்த நாட்டிலேயே நகரத்தில் இருந்த அத்தனை முகம் பார்க்கும் கண்ணாடிகளும் ஆர்கிமெடீஸ் இடம் கொடுக்கப்பட்டன இவர் என்ன பண்ணார் அத்தனை கண்ணாடிகளையும் ஒரு கான்கேவ் லென்ஸ் மாதிரி வளைவாக ஒரு தகரம் செய்து அதில் பிக்ஸ் பண்ணி கரெக்டாக சூரிய ஒளி அதில் படும்படி செட் பண்ணி அதனுடைய குவிமுனை அந்த கான் அது வந்து கான்வெக்ஸ் ஆகி போய் பதிக்கிறது இல்லை அந்த ஒளி அது அந்த கப்பல் மீது படும்படி செய்தார் அப்போ அத்தனை கண்ணாடிகளால் செய்யப்பட்ட அந்த குழி ஆடியானது சூரிய வெப்பத்தை வாங்கி திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா பயங்கரமான ஒரு ஹீட்டை ஜெனரேட் பண்ணி அத்தனை கப்பல்களும் பொசுங்கி போயின அந்த மன்னன் ஆச்சரியப்பட்டு போன நீ மந்திரவாதி தான் அப்படின்னா நீ வந்து விஞ்ஞானி இல்ல உங்க மந்திரம் இருக்கு அப்படின்னா இது மந்திரமும் இல்ல ஒண்ணும் இல்ல சூரிய ஒளியினுடைய தத்துவம் அவ்வளவுதான் சூரியனுடைய ஒளியிலே நெருப்பு இருக்கிறது அந்த நெருப்பை ஜெனரேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மெத்தடாலஜி தேவைப்படுது அதுதான் இது ஒருமுகப்படுத்தினால் ஸ்ட்ரீம் பண்ணினால் அந்த மாதிரி வரும் என்று ஆர்கிமேடி சொன்னார் என்று பார்க்கிறோம் இத ரிஷிகள் எழுதினார்கள் சூரிய ஒளியினால் நீங்கள் நாடுகளை பெற்ற வைக்கலாம் சமையல் செய்யலாம் குப்பைகளை எரிக்கலாம் ஏனென்றால் சூரிய ஒளியிலே அக்னி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அதை இன்னைக்கு லென்சை வச்சு அவன் அன்றே அவர்கள் அதை உணர்ந்து விட்டார்கள் உங்களை எது காக்கணுமா சூரியனுடைய கதிர்கள் செல்லக்கூடிய பாதை மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது சந்தத்தை எப்பொழுதும் ஆல்வேஸ் சூரியனுடைய ஒளியானது எப்பொழுதும் பட்டுக்கொண்டே இருக்கிறது வித்தியாசம் என்னடான்னா லெஸ் ஹார்ட் அண்ட் மோர் ஹார்ட் இதுதான் கோல்டுங்கிறது வேலையே கிடையாது என் நேரமும் அது வெப்பமாகவே இருக்கிறது அதுவானா பாதை சந்தத்தம்னா எப்பொழுதும் சிரமஜம் இவ சிரமம்னா கஷ்டம் அதாவது பிரயாணம் செய்த கஷ்டம் இந்த சூரியனானவன் தினமும் கிழக்க உதிச்சு மேற்க மறைஞ்சு கிழக்க உதிச்சு மேற்க மறைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டதுனாலே ஏற்பட்ட ஹீட் மாதிரி சிரமஜம் இவ பயண களைப்பினால் ஏற்பட்டது போல அப்படின்னு சொன்ன பிரத்னஹா சூரியன் பாதகானா அவனுடைய பாதம் படக்கூடிய சூரிய பாதை இப்ப மில்கி வே அப்படின்னு நட்சத்திரங்களுக்கு சொல்ற மாதிரி சூரியனுக்கு பிரத்ன பாதகிறார் இந்த சூரியனுடைய பாதையை சதா சூரியனுடைய பயிற்சியினாலே தகதகதகவென்று தகிப்பதனாலே மிகுந்த உஷ்ணம் உள்ள அந்த சூரியனுடைய கதிர்கள் அவனுடைய ஒளித்தடம் உங்களுக்கு காவலாக அமைவதாக காவல்னு சொன்னா இப்ப சக்கரத்தாழ்வாரை உபாசனை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க சக்கரத்தாழ்வாருடைய அருட்கதிரை உங்களுக்கு எப்படி காவல் காக்கும்னா சுதர்சனாழ்வான் ஒருவேளை உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஞானக்கண்ணுள்ள ரிஷிகள் வந்து பார்த்தா அந்த வீட்டை சுற்றி ஒரு நெருப்பு கோலமாய் அவன் இருப்பான் ஏன்னா சக்கர தாழ்வார் நடுவில் இருப்பார் சுத்திலும் ஆயிரம் ஆரங்களாக ஒரு அக்னி ஜுவாலையை நீங்கள் பார்க்கலாம் அது போல இந்த வீட்டை சுத்தி ஒரு நெருப்பு கோலம் காத்து கொண்டிருக்கும் இந்த மாதிரி சக்கர தாழ்வாருடைய அருள் பெற்றவங்களுக்கு விரோதமா நீங்க மாந்திரிகம் பண்ணணும் கெடுதல் பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு லோக்கல் மந்திரவாதி கிட்ட போங்க கொல்லிமலையில் நிறைய மந்திரவாதி இருக்காங்களா பரமக்குடியில இருக்காங்களா அங்கெல்லாம் போனீங்கன்னா வெளியில கேட்லாக் மாதிரி எழுதி போட்டு இருக்கான் கண்ணி போகணும்னா ஆயிரம் ரூபாய் கை விளங்காமல் போகணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் உயிரை கொல்லணும்னா ஐயாயிரம் ரூபாய் ஒன்றா இருக்கிற புரிஷன் முன்னாடி பிரிக்கணும்னு சொன்னால் ஆறாயிரம் ரூபாய் ரெட் வெளி போட்டிருக்காங்க கிளையினா வந்து காரியம் நடக்கவில்லை என்றால் பணம் வாபஸ் அது வேறே அதனால் விற்ற பொருள் வாபஸ் வாங்கப்பட மாட்டாதுங்க கிடையாது அவ்வளோ ஓங்கி அடிச்சு சொல்கிறான் இப்போ அவன் நம்ம போறீங்க இப்போ என் உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு ஏ இவனை ஒழிக்கணும்டா அப்படி நீங்கள் போய் அங்கே பணம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க உடனே என்ன பண்ணுவா நான் முதல்ல மச்சம் பார்த்தாங்க சொல்ல முடியும் எடுத்தடுப்பு நான் டக்குன்னு ஒத்துக்கிறது இல்லைன்னு இன்றைக்கி ராத்திரி போயிட்டு நாளைக்கு வாங்கம்மா அன்றைக்கி ராத்திரி அவன் என்ன பண்ணுவானா தன்னுடைய சக்தியிலே உட்பட்டு இருக்கிற அந்த தேவதையை ஏறி விடுவான் இன்னும் ஆளை பிடிக்கலாமா இம்சை பண்ண முடியுமா அவன் ஓவராக கத்தனானா நாக்கை கட்ட முடியுமா சொல்லு அப்படின்றான் அப்போ அது என்ன பண்ணும் பார்த்துட்டு அவங்க சக்கரத்தாழ்வார் அருள் இருக்க போல் இருக்கு சுத்திகளும் வந்து ஒரே நெருப்பாக இருக்குது அந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது அதனால வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நீங்கள் மறுநாள் காலையில் போனீங்கன்னா அந்த முந்த நவராத்திரி பூஜை போட்டதுக்கு அந்த ரெண்டு வாழைப்பழம் ஒரு தேங்காய் ஆவுட்டுங்க நீங்க கொடுத்த காசு எடுத்துட்டு போங்க இது முடியாது அப்படின்றோம் அப்போ ஒரு தெய்வத்தினுடைய அருள் இருப்பது ஒருத்தருக்கு உண்மையானால் அவனுடைய வீட்டுக்கு அது அக்னி ரூபமாய் காவலாயி இருக்கிறது என்று அதை தான் இங்க சொல்ற தகதகவலிருந்து தகிக்கக்கூடிய அந்த சூரிய நாராயணனுடைய ஒளித்தடமானது உங்களுக்கு காவலாக அமையட்டும் காவல்னா உலக வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து எதிர்ப்பு எல்லாருக்கும் எதிரிகள் இருக்கிறாங்க நான் பல தடவை சொல்லுவேன் பிச்சைக்காரனுக்கு கூட எதிர்ப்பு இருக்கு பிச்சைக்காரனை அவன் திருவோட்டில் கும்பம வச்சுட்டு வர்றான் எதுக்கு நான் திருஷ்டி ரொம்ப ஆகி போச்சுங்க நமக்கு நல்ல வசூலாகுதுன்னு சொல்லி மற்ற போட்டி பிச்சைக்காரன்லாம் கண்ணு வைக்கிறானுங்க அதனால திருஷ்டி பரிகாரம் பண்ணியிருக்கிறேன் ஆகா பிச்சைக்காரன் பார்த்தீங்களா பிச்சைக்காரன் படுக்கக்கூடிய இடம் வந்து பஸ் ஸ்டாண்டு ஒரு தடவை சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் அவன் படுக்கிறதுக்கு முன்னால அவன் கம்ப போட்டு என்னமோ இப்படி இப்படிதான் என்னையா செய்யற ரச்ச கட்டுறேங்க நானு ராத்திரி வந்து நிம்மதியா தூங்கணும் எதிர் பிச்சைக்காரனா மந்திரம் ஏப்புறானுங்க அதுலருந்து என்ன தற்காத்துக்கணும்ன்றான் பரவாயில்லப்பா உங்கள்கிட்ட ஞானம் கத்துக்கணும் தான் ஆண்டமே எனக்கு அனுப்பிச்சிடாம போல் இருக்கு உலக வாழ்க்கையில் எதிர்ப்பில்லாதவன் யாரு எல்லாருக்கும் எதிர்ப்பு இருக்குது ஆண்டிக்கும் எதிர்ப்பு இருக்குது அரசனுக்கும் எதிர்ப்பு இருக்கு கோடீஸ்வரனுக்கும் எதிர்ப்பு இருக்குது அவனவன் மட்டத்தில் எதிர்ப்பு இருக்குது ஒரு இந்த நகை கடை பெரிய கோடீஸ்வரர்னா அவருக்கு எதிரி யாரு ஆனால் மாதிரி இன்னொரு நகக்கடக்காரருக்கு ஒரு பொருக்காதவரை பார்த்தா அங்கே ரொம்ப அதிகமாக பார்ட்டிஸ் போதுறான்னு செய்யே அப்படின்னா ஒரு சினிமா ஆக்டருக்கு இன்னொரு சினிமா ஆக்டர் செய்கிறான் ஒரு மந்திரிக்கு இன்னொரு மந்திரி செய்கிறாரு ஒரு பணக்காரருக்கு இன்னொரு பணக்காரர் செய்கிறாரு ஒரு விவசாயிக்கு இன்னொரு விவசாயம் செய்கிறாரு இப்படி எங்கே பார்த்தாலும் எதிர்ப்பு அதனாலே இந்த எதிர்ப்புக்களை மீறி நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அக்னி வளையமானது உனக்கு ஒரு கவசமாக இருக்கட்டும் என்று அதை சொல்கிறார் பிப்ரதோ பிரத்னபாதக இதெல்லாம் சூரியனுக்கு இந்த பிரத்னகிற வார்த்தை இருக்குதே இதை வந்து இந்த மாதிரி மந்திரசாஸ்திரத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் சொன்னனே, இந்த சூரிய சதகத்தை நீங்கள் விளங்கி படிக்காட்டியும் யாராவது படிக்கும்போது காதார கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பலன் தரும்னு சொல்லி காரணம் என்னென்னா இந்த பிரத்னகாங்கிறது மந்த்ராட்சரம் நிறைந்த ஒரு நாமம் சூரியனுக்குன்னு ஏற்பட்ட ஒரு மந்திராட்சரம் நிறைந்த ஒரு நாமம் இது நீங்கள் காதல் கேட்டாலே இப்போ பெரிய பெரிய புண்ணியம் நம்ம திரு டி கே பாரசுமணி அவர்கள் பித்துக்குடி முருகதாசுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் போட்ட அந்த புஸ்தகத்தை இப்போ நாங்கள்லாம் படிக்கிறோம் நீங்கள் வந்து அதை பாராயணம் பண்ண சொல்லி கேட்டு உங்களுக்கு கண்ணு வந்திருக்கு உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்குலாம் வேணும்னு சொல்லி கேட்டாராம் கட்டாயம் உண்டு நல்லா வெற்றிகரமாக நடக்கும் பத்தாதவங்களுக்கும் மற்றவங்களுக்கு நான் புக் சேர்க்கிறோமா அப்படின்ட்டு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி அவர் அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் உங்களுக்கு மையூரகவியுடைய ஆசீர்வாதம் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக பித்துக்குடி முருகதாசுடைய ஆசீர்வாதம் இருக்குது இப்போ என்னடா பாக்கின்னா நீங்கள் மட்டும் தூங்காமல் உட்காந்துருக்க வேண்டியது பேசி முடிகிற வரைக்கும் அதை கவனமாக கேட்க வேண்டியது உங்களுக்கு நிச்சயமாக அந்த அருள் வரும் இன்னும் ஒரு முறை உங்களுக்கு அதை வந்து படித்து காட்டுறேன் அதாவது கியூமுலேட்டிவ் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது இதில் ஒரு ஒரு வார்த்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன்கிற வார்த்தை கேட்ட வார்த்தை மலைங்கிற வார்த்தை கேட்ட வார்த்தை தான் வார்த்தை கேட்ட வார்த்தை இதெல்லாம் என்னங்க செய்ய போகுது நமக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எல்லாம் ஒன்றும் சேரும்போது ஒரு கியூமுலேட்டிவ் வெர்பல் எஃபெக்ட் வருது அதான் ஒரு மகான்கிட்ட ஒருத்தன் போனன்னா குருஜி பழைச்சாறு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டார் ஓ சாப்பிட்லாமே அப்படின்னு அதில் தண்ணி சேர்க்கலாமா அப்படின்னா சேர்த்துக்கோ அப்படின்னா அதில் கொஞ்சம் புளிப்பு பொருளை சேர்க்கலாமா அப்படின்னு ஏன்னா அப்படி கேட்குறேன்னா புளிப்பு பொருளை தனியாக சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க தண்ணியே தனியாக சாப்பிட்லாங்கிறீங்க பழச்சாறு தனியாக சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க இது மூணு சேர்ந்தாதானே மது உற்பத்தி ஆகுது அது மட்டும் வேணாங்கிறீங்களே அப்படின்னா அப்போ அவர் சொன்னாரான் சரிப்பா கொஞ்சம் மண் எடுத்து தலையில் போடலாமா அப்படின்னு ஆ போடுங்க கொஞ்சம் தண்ணி எடுத்தவங்க தரையில் ஊற்றலாமா ஊத்துங்க இது ரெண்டு சேர்ந்ததானப்ப செங்கல் செங்கல் தீவிரம் மண்டையில் போடலாமா அப்படின்னா அதாவது தனித்தனி பொருளாக பிரிஞ்சிருக்கிற போது அதோடய குணம் வேற அது சேரும் போது அடையக்கூடிய மாற்றம் வேறு இப்போது கொஞ்சம் மண் எடுத்த தரையில் போட்டிங்கன்னா அதை தட்டிவிட்டு போயிடுவான் செங்கல் எடுத்த மண்டை உடஞ்சி போகும் அதான் கிமுலேட்டிவ் எஃபெக்டுங்கிறது அப்போது கிராஜுவலாக படிப்படியாக பல பொருள்கள் சேரும்போது அந்த இறுதி முடிவுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த எஃபெக்ட் அதுதான் இங்கே முக்கியம் அடி இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் நிறைய இருக்கு அந்த தமிழ் எழுதப்பட்ட ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணுங்க கர்பேஷு அம்போርሃாணாம் शिकरिषु च शिताग्रेशु तुल्यं पतन्त प्रारंभे वासरस्य विव्रति समये चैक रूपं सततैव निष्पर्यायम् प्रवर्तता स्त्री भुवने भवन प्रांगणे पान्तु उष्मो अनुष्मणं सततत्वा श्रमजम इव भ्रशं विव्रतो பிரத்ன பாதக இந்த அளவில் இன்றையை நிறுத்திக்கொண்டு இன்றைய உபயதாரர்களான திரு கே வைத்தியநாதன் அவர்களுக்கும் திரு இ ரங்கநாதன் அவர்களுக்கும் திரு திரு டி சுந்தரகிருஷ்ணன் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஒரு சின்ன ரிக்வஸ்டுங்க என்னென்னா நாளைக்கு சுந்தரகாண்டம் நடக்குது அதுக்கு அடுத்த சுந்தரகாண்டம் நான் நேற்று உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்தபடி நான் அடுத்த வாரம் ஆழ்வாரத்தினரு உபநியாசம் போகிறதுனால அடுத்த வாரம் சுந்தரகாண்டத்தை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம்னு சில பேர் சொல்கிறாங்க ஏன்னா திங்கக்கிழமையிலேருந்து வாரம்பூரம் இருந்தால் எங்களுக்கு பிடிக்கலை ஒரு நாள் வியாழக்கிழமை சுந்தரகாண்டத்தை தீங்கக்கிழமைக்கு மாற்றி போடுங்க அப்படின்னாங்க அதனால் நாளைக்கு சுந்தரகாண்டம் முடிஞ்ச பிறகு அடுத்த வாரத்துக்கான சுந்தரகாண்டத்தை வருகிற திங்கக்கிழமை வச்சுக்குவோம் அதாவது நாளைக்கு சுந்தரகாண்டம் வெள்ளிக்கிழமை ராமாயண தினசெல்வம் சனிக்கிழமை லட்சுமி சகசம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் முடிஞ்ச பிறகு அடுத்த திங்கக்கிழமை வழக்கம் போல் ஏழு வந்து சுந்தரகாண்டம் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நாலு நாளும் நான் ஆழ்வாரத்தினர்களில் உபநியாசத்துக்கு போயிடுவேன் அடுத்தாபோல சனிக்கிழமை வந்து லட்சுமி சகசரத்துக்கு நாம் சந்திக்கலாம் இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம் இந்த அளவில் விடைபெறுகிறேன் ஜெய்